வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள அடையாளங்களும் தொலைந்து போனவர்களும் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் சர்ச்சில் பற்றி ஒரு சம்பவம் உண்டு சர்ச்சில் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தபோது சில உள்நாட்டு பிரச்சனைகளின் காரணமாக ஆறு மணிக்கு மேல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து இருந்தார் ஒரு நாள் அவர் மாலையில் நடைபெயல சென்ற தான் பிறப்பித்த ஊரடங்கு உத்தரவையும் மறந்து ஆறு மணிக்கு மேலும் நடக்க ஆரம்பித்தார் அப்போது ஊரடங்கு உத்தரவுக்கான சங்கு ஒழிக்கப்பட்டது ஒரு நிமிடம் தெருவில் இருந்தாலும் சுட்டு விடுவார்கள் என்கிற பயத்தில் அருகில் இருந்த ஒரு வீட்டு கதவை தட்டினார் அந்த வீட்டுக்காரர் நீங்கள் யார் என்று கேட்டபோது நான் சர்ச்சில் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் ஏற்கனவே உள்ளே நான்கு சர்ச்சில்கள் இருக்கிறார்கள் என்று அந்த வீட்டுக்காரர் சொன்னார் காரணம் அந்த சமயத்தில் சர்ச்சிலை போலவே உடையணிந்து கொண்டு அவரை போலவே வாயில் ஒரு பைப்பை வைத்துக் தங்களை சர்ச்சில் என்று கூறிக்கொண்டவர்கள் இருந்தார்கள் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காந்தியடிகள் கராச்சியிலிருந்து கல்கத்தாவிற்கு லாகூர் வழியாக செல்ல வேண்டியிருந்தது லாகூரில் வண்டி வேண்டும் கல்கத்தா வண்டியில் ஒரே கூட்டம் எந்த பெட்டியிலும் ஏற முடியவில்லை வண்டி பெட்டியின் கதவுகள் பூட்டப்பட்டு ஜன்னல் வழியாகத்தான் பயணிகள் ஏறி குதித்தனர் காந்தியடிகளோ அவ்வாறு செய்ய முடியவில்லை சாதாரண குடியானவன் போல தோற்றமளித்த அவர் ஒவ்வொரு மூன்றாம் வகுப்பு பெட்டியாக பார்த்துக்கொண்டே வந்தார் உள்ளே உட்கார்ந்திருந்தவர்கள் யாருமே கதவை திறக்கவும் இல்லை இவரை உள்ளே அனுமதிக்கவும் இல்லை எவ்வளவோ கெஞ்சு கேட்டுக்கொண்டும் ஒருவரும் இறக்கப்படவில்லை இவர் இடம் தேடுவதை பார்த்த ஒரு போர்டர் பனிரண்டு அணா கொடுத்தால் உள்ளே ஏற்றி விடுவதாகச் சொன்னான் காந்தடிகளோ குறிப்பிட்ட தேதியில் கல்கத்தா போய் சேர வேண்டிய அவசியம் இருந்தது இந்த வண்டியை தவறவிட்டால் உதவிக்கு கூலியாக பனிரண்டு அணா கொடுப்பதில் தவறில்லை என்று முடிவு செய்தார் அந்த போர்டர் எப்படியோ ஜன்னல் வழியாக காந்தியடிகளை பெட்டிக்குள் தள்ளிவிட்டான் உள்ளிருந்தவர்கள் தவிர மற்றவர்கள் ஒருவரோடு ஒருவர் நெருக்கி அடித்துக் கொண்டு நிற்கத்தான் முடிந்தது ஒரே புழுக்கம் வியர்வை நாற்றம் அத்துடன் சுருட்டு புகை வண்டியும் புறப்பட்டது ஒரு நொடி ஒரு யுகம் போல இருந்தது அப்போது ஒரு பிரயாணிக்கு கொஞ்சம் இரக்கம் உண்டாயிற்று உன் பெயர் என்ன ஊர் என்ன என்று கேட்டான் பெயரையும் ஊரையும் சொன்னதும் நின்றவர் இருந்தவர் படுத்தவர் அனைவரும் திடுக்கிட்டு இவரா காந்தி என்று வியந்தனர் தங்கள் செயலுக்கு வெட்கமுற்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு காந்தியடிகளுக்கு இடம் கொடுத்தனர் நாம் நமக்குள் சில அடையாளங்களை வைத்திருக்கிறோம் அந்த அடையாளங்களுக்குள் வேறு யாரையும் நம்மால் பொருந்தி பார்க்க முடியாது சாதாரணமாக ஒருவன் நடந்து போனால் அவனை நம்மால் கண்டுகொள்ள முடியாது மனிதர்களை காட்டிலும் அவர்களது அடையாளங்களும் அவர்களது உடுப்புகளும் நமக்கு முக்கியமாக போய்விடுகின்றன நம்மோடு அவர்களே ஓர் இடத்தில் சரிக்குச் சரியாக நிற்கின்ற போது நாம் அவர்களை தொலைத்து விடுகிறோம் நாம் அவர்களை எதிர்பார்ப்பது இல்லை எதிர்பார்க்காத காரணத்தாலேயே நாம் கவனிக்க தவறிவிடுகின்றோம் காந்தியடிகளை அந்த கம்பார்ட்மெண்டில் வகுப்பில் அவர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்களுடைய மதிப்பீடுகள் வேறு அவர்களைப் போல சாதாரண நிலையில் அவரும் பயணம் செய்கிறார் என்பது ஒருபோதும் அவர்களுக்கு தெரியாது அந்த வீட்டுக்காரர் சர்ச்சிலே நிச்சயமாக அவர் வீட்டில் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அதனால்தான் அவர் ஏற்கனவே நான்கு பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னார் எந்த அடையாளமும் இல்லாமல் மனிதர்களை நாம் எப்போது கண்டுகொள்ளப் போகிறோம் பொதுவாக கார்டூன் வரைகிற போது பிரபலமான தலைவர்களை அவர்களிடம் அதிகமாக தென்படுகின்ற அடையாளங்களை வைத்துத்தான் அவற்றை பிரதானப்படுத்தித்தான் வரைவது வழக்கம் சிலருக்கு மூக்கு பெரிதாக இருக்கும் நீளமாக இருக்கும் ஆகவே அவர்களை வரையும் போது மூக்கை பிரதானப்படுத்தி வரைவர் சிலருக்கு கண்கள் பெரிதாக இருக்கும் சிலருக்கு இமைகள் உள்ளே அமங்கி இருக்கும் ஒருவர் முகத்தில் எது முதலில் பதிகிறதோ அது அவர்களை வரையும் போது கார்டூனில் பிரதானப்படுத்தப்படுகிறது நாமும் சிலரை அப்படி ஏதாவது ஒன்றை பிரதானப்படுத்தித்தான் நினைவில் வைத்துக் கொள்கிறோம் சிலரை அவர்களின் உடைகளை வைத்தும் சிலரை அவர்களின் உடம்பை வைத்தும் சிலரை அவர்களின் நடையை வைத்தும் சிலரை அவரின் குரலை வைத்தும் நினைவுகொள்கிறோம் நாளடிவில் அவர்கள் உருவமும் மறைந்து போகிறது அவர்கள் குணங்களில் பிரதானமான குணத்தை வைத்துக் அவர்களை நினைத்துக் கொள்கிறோம் நம்முடைய நண்பர்களில் அதிகமாக நகைச்சுவையாக பேசுகிறவரை நாம் சிரிக்கிற போதெல்லாம் நினைத்துக் கொள்கிறோம் அதிகமாக கோபப்படுபவரை நமக்கு கோபம் வரும் சமயங்களில் நினைத்துக் கொள்கிறோம் எப்போதும் ஏமாறுகிறவரை நாம் ஏமாறுகிறபோது நினைத்துக் கொள்கிறோம் நம் முகத்தை அவர் முகத்தில் பார்த்து வருகிறோம் இது ஒரு ஏமாற்று வித்தை என்றாலும் அதை நம்மால் எளிதில் விட முடிவதில்லை பெரிய மனிதர்கள் என்பதற்கு நாம் சில இலக்கணங்களை வைத்திருப்போம் அவர்கள் அந்த இலக்கணங்களை தாண்டி வருகிற போது அவர்கள் சொன்னால் கூட அதை நாம் ஒத்துக்கொள்வதில்லை இது காந்திக்கும் நேர்ந்தது சர்ச்சிலுக்கும் நேர்ந்தது இன்னும் பல பெரிய மனிதர்களுக்கு இது நிகழ்ந்திருக்கலாம் அப்படி நிகழ்ந்ததால் தான் அவர்கள் இன்றும் பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்